வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் வீரவாகு மீர்ச்சிப் படலம் இன்ன பான்மையால் யாழி மாமுகன் தன்னை அட்ட பின் தன் கை வாழினை பொன் உலா உரை புகுத்திச் சென்றனன் மின்னு சென்று சுடர்மேனி வீரனே இந்திரத் திரு இலங்கை நீங்கியே அந்திரைக் கடல் அழுவம் கந்தமாதனம் கந்த மாதனும் சேர் செந்தி மாநகர் சென்று புக்கன் புக்க காலையில் பொருவில்லாற்றலான் மிக்க சேவகன் மேவல் காணுராத் தொக்க பாரிடம் சோமற் காணுரு கருங்கடல் மான ஆர்த்த பாரிடத்தொகை பறிக்கும் மன்னவர் சேர வந்து தம் செம்கை கூப்பியே வீரவாகுவை மெய்வுரத்தழி ஆர்வமெய்தினார் அன்பு கூறினார் தழுவோர் தமைத்தானும் இழிஞர் தம்பதிக்கு ஏகும் வெம்பவம் ஒழிவது ஆயினன் உமை கண்டே என முழுவலன்பினான் முகமன் கூறினான் விளக்கு இல்வன்மை கொள் வீரவாகுவை இலக்கத்து எண்மரும் எதிர்ந்து மற்ற அவன் மலர்கரும் கழல் வணங்கிக் கை தொழ அலக்கண் நீங்குமாறனையற்புள்ளான் அமைவில் பாரிடத்து அணிகவேந்தரும் தமர்களாயினோ தாமும் சூழ்வர விமலனாகியே வீற்று இருந்திடும் குமரநாயகன் கோயில் மேயினான் விண்டுவான் உளோர் விரிஞ்சன் மாதவர் கொண்டல் ஊர்பவன் குழுமிப்பாங்கூற அண்டர் நாயகன் அமரும் தன்மையை கண்டு முந்து கண் களிப்பின் மேயினான் உள்ளம் என்புடன் உருகத் தூய நீர் வெள்ளம் கண்ணுற விதிர்ப்பு மேவர பொழியனப் புறம் பொடிப்ப சூரடும் வள்ளல் சேவடி வணங்கினானரோ அணங்கு சால்புருமந்தன் சேவடி வணங்கி மும்முறை மகிழ்ச்சி அன்பு இவை இணங்க ஏத்தி நிற்றலும் குணங்கள் மேல்படும் குமரன் கூறுவான் சுரரை வாட்டு உறும் சூரன் முன்பு போய் விரைவில் நம்மொழி விளம்ப மற்ற அவன் உரை செய்திட்டதும் ஒல்லை மீண்டதும் மரபின் இவ்விடை வகுத்தியால் என்றான் வீரன் கூறுவான் விமல நின்மொழி சூரன் முன்பு போய்ச் சொல்ல விண்ணுளோர் ஆர் சிறை அதனை வீடலே காரியம் எனக்கருத்தில் கருத்தில் கொண்டிலன் கெடல் அரும் சுரர் கிளையை வெம் சிறை விடுகிறேன் எனாவிண்டு கூறினான் அடிகள் அந்நதால் ஆண்டு நீங்கியே கடிது வந்தனன் கருமம் ஈது என்றான் என்ற காலையின் மாகியே நின்று முற்றொருங் குணர்ந்த நீர்மையான் ஒன்றன் செய்கையுள் ஒன்றும் சொற்றிலை நன்று மற்றது நவிரியால் என்றான் தொடக்கம் ஊற்று வாழ் சூரன் மா நகர் அடுத்த காலையின் அகன்ற வேலையில் தடுத்து உளோரை நின்சரணவன்மையால் படுத்து வந்தனன் பான்மை ஈது என்றான் அரும் திரள் புயன் அனைய இருந்த கந்தவேள் வருந்தினாய்கொலோ மன்ற என்று தன் திருந்து பேரருள் செய்தல் மேயினான் அங்கு அவ்வெல்லையின் ஆயிரம் பெயர் செங்கண்மாயவன் திசை முகத்தவன் மங்குல் மேலவன் வதனும் நோக்கிய எங்கள் நாயகன் இணைய கூறுவான் தேவரை செய்யும் சிறைவிடுத்து நீ மேவு நன்கு சூரனுக்கு ஏவு தூதை விட்டு எம்பு வித்தனம் பாவி அன்னது பயன் என்று உண்ணலான் வீதலே அவன் விதி அதுகாதலின் தீதியில் விண்ணவர் சிறைவிடோமென ஓதினான் அவனுயர்வு நீக்குவான் போது நாளையாம் எனப் புகின்றனன் ஆறு மாமுகத்தை என் இவ்வகை கூறக் கேட்டுள்ளோர் கொடிய சூர்மிசை சேருமென்ற சொல் தெளிவின் நந்துயர் மாறிற்றென்றனர் மகிழ்ச்சியெய்தினார் ஆன அத்துணையாடல் முயம்பினான் தான அப்பதிச் செயந்தன் உற்றதும் ஏனை செய்கையும் எடுத்து கூறியே வானவர் கீரை மனத்தை தேற்றினான் சிருலா மகேந்திரபுரத்தினும் வீரவாகுமீண்டது விளம்பினாம் ஆரஞ்சற்கடல் அலைப்பு ஆண்டுறுஞ்சூரனுற்றதும் பிறவும் சொல் 누வாம்